மலைய தோசனை அழைத்து நீராடை செய்து அனுப்பிச்சிக்கணும் அப்படிதான் இல்லை இல்லை சில சில பகுதியில் கூட அந்த மாதிரி இருக்கணும்னு நினைப்பது அது இன்னத்துல தான் நிறுத்தணுங்கிறது இருக்குது பரிகம் இன்னும் பிறகு வந்து அவனுக்கு வயிற்றில் பசியை உண்டாக்கிட்டு அடுத்த அடுத்த மாதம் சாப்பாடுங்களா பழிச்சோடனே சாப்பாடு போட்டு தண்ணி கொடுத்து சரிதானப்பானார் வணக்கம் நன்றி போயிட்டு வாங்க வா குண்டோதரனை அது போல இங்கே கடலை கூட இப்போ ரெண்டு பேரையும் இதில் ஒரே ஒரு சிறு அமைப்பு அது நம்ம தெரிந்து கொள்ளணும்லாம் அது சொன்னேன் இப்ப நிறங்களோர் ஐந்துடையாய் என்று சொன்னார் அங்கே இங்க எட்டு வித நிறம் சொல்ற அப்படின்னா திருவிழா பெருமானுக்கு எட்டு நிறம் உங்களுக்கு அங்க அஞ்சு நிறம் எடுத்தாலும் உங்ககிட்ட சில தகரா பெருமானுடைய திருமுகம் ஐந்து ஒரு ஒரு முகம் அந்த கீழ் நோக்கி முகம் அதோ முகம் பேர் தெரியாது எல்லாரும் ஞானிகளுக்கு தான் தெரியும் அந்த ஐந்து முகங்களும் ஐந்து நிறங்களுடைய பற்றி நிறங்களோரை என்றார் அங்கே இங்க எட்டுவிதமான நிற்கு அவன்டிவினா நிலம் நீர் வானாகி மண்ணாகி பலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நீங்க வேற விதமாக சொன்ன நிலம் நீர் தீ பலி பின் அஞ்சு பூதம் அஞ்சு அப்புறம் ஏழு ஏமானன் வடிவமாக பெருமாள் அந்த என்ன என்ன ஆகிய எல்லாம் என்பரும் வடிவாக இருக்கிறான் என்னுடைய முகங்கள் ஐந்து என்பது பற்றி நிறங்கல் ஐந்துடையா ஒன்னாக மாறுபாடு இல்லை மாறுபாடு அங்கே அது பொருள் இங்கே இது இப்படியாக ரொம்ப அருமையாக கடல் அழைத்தார் அழைத்து மேற்கொண்டு என்ன செய்கிறார் இப்பொழுது ஒன்னே சொன்னாங்க சரி அப்படியான அம்மா நீங்கள் வந்து நீங்கள் நீராடலாமே அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ பாருங்கள் இப்போ மருமகன் மாமது மாமி இது மக எல்லாமே இருந்து நீராடலான்னு நீராடும்போது கேட்டாங்க அப்படி கடலில் நீராடுவது எப்படி பழக்கம்னு கேட்டாங்க நீராடணும் அதுக்கு சில மரபுகள் இருக்குண்ண அப்போ சொன்னாங்க என்ன பண்ணுறதுனா மூணு மூணு விஷயத்துல நீராடணும் அம்மாவும் பிள்ளையுமா போய் நீராடலாம் இல்லை மூன்றாவது என்ன ரெண்டும் இல்லன்னா ஒரு பசுங்கண்டனுடைய வாழை பிடிச்சுக்கிட்டு நீராடணும் இப்படி ஒரு மரபு இருக்குது மரபு இருக்குது இது படமடி மரபா இருக்கும் நமக்கு நம்ம தமிழ்நூலில் அப்படி தான் ஒரு மரபு இல்லை படமடி மரபு இருக்கு இப்போ சொன்ன என்னாச்சு இப்போ நம்ம இப்போ இந்த அம்மாவுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன எது எது எல்லாம் பிளஸ் பாயிண்டே ஒன்றும் இல்லை சரிங்களா எல்லாம் மைனஸ் கணவன் இருந்தால் கூட கணவனோட பிடித்து நீராடலாம் இல்லை பையன் இருந்தா செய்யலாம் பாப்பா தான் இப்ப என்ன பாக்கி என்ன பிடிச்சிட்டு வர வேண்டிதான் பசு கண்ணுட்டிய பசுங்கண்ணுடைய பிடிச்சி நீராடுவதா அப்படி இருக்கும் தயக்கம் இருக்கு என்ன பிரமாதம் மாமா வளைச்சு மாப்பிள்ளும் மாமா வளைச்சுட்டா போச்சு அன்புடைய மாமனும் மாமியும் எல்லாருக்கும் மாமனும் மாமியா இருக்கிற தான் தனக்கு மாமிய மாமனும் வளைக்கிரமாதம் உடனே இங்க இருந்து என்ன செய்தார் நினைத்த மாத்திரத்திலேயே போயிட்டாங்க என்ன சொல்லுது வாழ்வாங்கு வாழ்வன் தெய்வத்துள் வைக்கப்படும் வானொலியும் தெய்வத்தில் இருக்க அருமையாக அதனால என்ன பார்த்தார் அப்படியே நலமா இருக்கிறாங்க மலையத்து என்ன மாப்பிள்ள அழைக்கிறாங்க அப்படியா அப்படியா ஆமா எல்லாம் பாருங்க விண்வெளியா எல்லாம் எஸ்டிடிங்க அங்க விண்ணுலகம் திறக்கிறது விண்ணுலகம் திறந்தால் நம்முடைய ஈரைவானும் சீருவானும் அதெல்லாம் விட்டுருங்க எனக்கு இல்லை எனக்கு தலைவனும் இல்லை எனக்கு பையனும் இல்லை சொன்ன உடனே கவலைப்படாதீங்க மாமி நம்ம மாமாவே நான் அழைச்சிடுறேன் என்று சொல்லிவிட்டு நினைத்த உடனே வந்தாராம் சிலையத் திரியா திரு திருவுள்ளமுனந்திரியாதீத்து உலையத்திரியத்தனவின் தனிவிமானமுடு மலையத்துவசெடியன் வருமாள் இங்கே புலவர் பாடும் போலடையோர் விசிம்பின் வளவன் ஏவா வான ஊர்தி எய்துவ என்பதும் செய்வனை முடித்து புறநானூடு நல்ல புலவர்களாலே நல்ல மனமுடையவர்கள் பாராட்டப் பெற்றால் அவங்க இறுதி காலத்துல என்ன பண்ணுவாங்க அருமையா மின்னலிருந்து ஒரு விமானம் வரும் அதுல ஏறி அருமையா போவாங்க இப்ப மருமகன் நன்றாக வாய்த்தால் இங்கிருந்து விமானம் போறத அங்கிருந்து விமானம் வராத அந்த விமானத்தில் தனி விமானம் வேற யாரும் கிடையாது ஏன் வர்றது யாரு பாண்டி நாட்டு பேரரசருடைய மாமனார் அதனால வரா அதனால தனி விமானம் தனி விமானம் அதனால தனி விமானத்துல ஆமா நீங்க விமானத்துல என்ன பாடுபட்டுட்டோம் எவ்வளவு பாடு இறங்கிட்டோம் இறங்கப்படாது என்ன எல்லாரும் தனி விமானம் அதான் மதிப்புடா முயற்சி ஒருத்தர் யாருக்கு சார் வந்து இந்த இதுல இந்த வெள்ளையான இங்க இங்கிருந்து திருவஞ்ச கலத்துல வந்து சுந்தரர் யாருங்க இவர் அழைக்கிறதுக்காக அங்க இருந்து வந்த இதுல மூச்சு படிப்பிடா அவருதான் ஏறி உட்கார் வேற யாருங்க தனி விமானம் பாருங்க இப்ப சேர்மான் பெருமாள் கூட தான் குதிரையில போன ஆளு தவிர இந்த யானையில கொஞ்சம் நான் ஒட்டிக்கிறேங்க இல்லையே ஒட்டிக்கிறேன்னு சொல்ல நண்பர் மேல அவரு குதிரையில காதல பஞ்சாச்சாரம் போகுதுன்னா அப்புறம் பாருங்க எவ்வளவு நாகரிகம் பத்தீங்களா நமக்கு திருமுறை என்ன கத்து கொடுக்குது உலகிலும் கத்து கொடுக்கறது உலகியிலும் கத்துக் கொடுக்கறது ரொம்ப அருமையா சுந்தர்மூன் சுவாமிகள் ஏறி போகும்போதே பாத்துமலி ஆணை தந்தை உத்தமணிய நாயினேனை பொருட்படுத்து எனக்கா இந்த மாதிரி வெள்ளை ஆணை அது பெருமான் தருகிறார் இவர் என்னன்னா எனக்கு அவ்வளவு தகுதி இருக்கா நாயினேனை பொருட்படுத்து வானவர் வந்த எதிர்கொள் மத்த யானையருள் பொறிந்து ஊனுயொரு வேறு செய்தான் நொடித்தான் அந்த உத்தமன் தந்த அருட்செல்வம் பா நெஞ்சு நினைந்தது நெஞ்சு நினைஞ்சது பத்தியான மக்கான அரைஞ்சர் மந்திரம் ஒன்றரியேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியே ஏ எனக்கு என்ன எனக்கு என்ன தெரியும் ஒரு மந்திரம் தந்தன் தெரியல ஆனா ஒரு பெண்ணை திருவாரூரில் ஒரு பெண்ணை திருவற்றியூரிலும் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் அடியவர் போல கூட நான் இல்லை ரொம்ப அருமையா அரச குளத்தில் தான் இருந்தேன் சுந்தர வேடங்களால் துடி சேசேயும் தொண்டன் ஏனை இப்படி வரைக்கும் சாதாரண எனக்கு அருமையான அந்த ரமால் விசும்பில் அவர் எப்படி ஆனிமையில் போனார் பையன் கேட்டான்னு எட்டாம் நூற்றாண்டில் வெள்ளையாணியில் சென்றது பனிரெண்டாம் நூற்றாண்டு சேர்க்கிறாருக்கு எங்கனும் தெரிந்தது என்று ஒரு வினா வினா கேப்பா கேட்கணும் மக்கு மாதிரி போடுறது கேட்கணும் எட்டாம் நூற்றாண்டில் வெள்ளையானி வந்து திருவஞ்சிக்கரத்தில் இருந்து சென்றார் ஒத்துக்கொள்கிறோம் ஐயாவுக்கு எந்த நாடு சோழ ஐயா திருவஞ்சகம் போயிருக்காங்களா இல்ல அவங்க நூற்றாண்டு எட்டு ஐயா நூற்றாண்டு பன்னெண்டு நானூறு ஆண்டுகளுக்கு முன் நடந்த நிகழ்ச்சியை அவ்வாறு எப்படி சித்தரிக்க முடியும் என்று கேட்டா கேட்பான்ல கேட்கணும் கேட்கணும் ஒரு விதத்துல இந்த மீச முடிச்ச குழந்தைகளோட பாடம் நடத்தினது ஒரு விதம் நல்லது அவன் கேட்கிறான் இல்லையே கேட்பான் என்று நாங்க எதிர்பருமையான அப்படி கேட்ட இதுதான் அந்தரமால் விசும்பில் இந்த அந்தரம்னா அது ஆகாயம் விண்வெளி அந்த விண்வெளி ஆகச் செல்கிற அந்த விசும்பில் அழகானை அருள் புரிந்தது அழகான யானையை கொடுத்தாராம் உந்தரமோ நெஞ்சமே உடைய தான் உத்தமனே உன்னுடைய தகுதி நோக்கி இல்லப்பா அவனுடைய கருணையினால் வந்தது நீ கால்ட தூக்கிடாத நமக்காக அனுப்பிச்சார் உந்தரமோனி நொடித்தான் உத்தமனே என்று அந்த பதிகம் இல்லை என்றால் வெள்ளையான இல்லை அந்த நொடித்தான்மலை பதிகம் என்ற ஒரு அருமையான அந்த பதிகம் தான் அகச்சான்டாக நின்று பெரிய பிராணத்தில் நிறைவாக வெள்ளையான நிறைவேற காரணமாயிற்று செய்வாரா சேர்க்கிறார் பின்னணி இல்லாமல் கொண்டு பேசுவது பழக்கம் சில பலன்கள் ரொம்ப அருமையா இருக்கும் கேள்வி கேட்டேன் பரவாயில்ல கொஞ்சம் ஒரே ஒரு சின்ன விஷயம் இப்ப கண் இழந்தார் ஒத்துக்கிறோம் அந்த கண் மீண்டும் பெற்றார் பெற்றும்போது இடதுகண்ணி எங்க பெற்றார் வலது கண்ணி பெற்றார் சொன்னார் இடது காஞ்சியில் பெற்றார் ஆலந்தானுகன் தமுது செய்தானேங்கிற பாட்டு பதியந்தான் அதை வச்சுதான் பேசுறார் ஆனா அந்த பதியம் முழுதும் காணக்கண் அடியின் பெற்றவாறு என்றுதான் இருக்கிறது பதியம் முழுதும் காண கண் அடியின் பெற்றவாறு என்று சொல்லுவதனால் அகைச்சான்று கண் பெற்றார் இடது கண்ணு எங்க வந்தது கேட்கறான் பையன் என்ன சொல்லுவீங்க அந்த பதியம் முழுதும் முதல் இரண்டு அடிகளிலே உமையம்மையை பற்றியே பேசுகிற வழிபாடு செய்ததை பேசுகிற உமையம் நினைவு கூறுவதன் வாயிலாக அம்மை எடப்பாக விருப்பம் எனவே எடக்கண் பெற்றவள் நாலாம் தமிழ் நாலு கண்ணங்க போறான் போய் இந்த ால மற்ற கண் வலது கண்மாயத்தைது காஞ்சி பதிகத்தில் அடியேன் பெற்றவாறு தாரா தொழில் வாழ்ந்து போதீரே என்று ஆயினும் கண் பெற்றார் என்ன செய்வீங்க அவிநாசி பதியத்தில் அவிநாசி பதியத்தில் முதலி அந்த முதலை உண்ட பாலினை அழைக்கிற பதியத்தில் கண்கள் காட்டவல்ல மறை கண்டனி பண்மையா சொன்னார் காணாத கண்கள் காட்டவல்ல கரை கண்டனி என்று எங்க அவினாசி பதிய இரு கண்ணும் பெற்றார் கற்றவர் திருமுறை அவருடைய தரம் படிச்சாலும் ஒன்னும் கண் பெற்றதா இல்லை அதை காணாத கண்கள் காட்டவல்ல கரை கண்டனி என்று பேசுவதனாலே கண்கள் என்ற பன்மையினால் இரு கண்ணும் வரு்குலத்துக்காக சொல் இந்த மக்கள் வந்து நரகம் இல்ல பெண் குழந்தை பெற்ற புத்துற ஒருத்தரகம் உண்டு நமக்கு அப்படி இல்ல அதான் புரட்சி பண்ணார் புரட்சி பண்ணவரெல்லாம் புரட்சி பண்ணுல சொன்னார் மானக்கஞ்சாரர் வரலாற்றில் சேக்கிளா பெருமான் மானக்கஞ்சாரு ஒரே ஒரு பெண்ணு தான் அப்படியான பெற்ற பிறந்த பிறவியின் பயணி அடைவதற்கான அந்த பெண் கொடியை பெற்றெடுத்த தாய்க்குல யார் உயர்த்தினார் சமயம் உயர்த்தின அளவுக்கு சமயம் உயர்த்தின அளவுக்கு யார் உயர்த்தின அதே பெண் குடி பெற்றாலும் அந்த மக்கள் வீடு பேர் உண்டு சரி மக்கட்பேரே வாய்க்கல அதனாலும் அந்த நிறைய வீடு பேருக்கு ஒண்ணு அதெல்லாம் ஒரு காலத்தை சொன்னாங்க அடிக்கடி நாட்டுல போர் நடந்ததில்ல போர் நடக்கும்போது தான் கேட்டால் வீட்டுக்கு ஒரு ஆள் போய் போர் போருக்கு ஈடுபடணும் மில்டரி ஒண்ணு தனியா இல்லை அவங்க வீட்டு ஆள் தான் மில் போகணும் அப்படிது அதனால நீங்க பையனை பெருனும் போகணும் அதுலாம் சொன்னாங்க அப்படி இல்லை என்று சொன்னதுனால வீடு பேட்டிக்கு நமக்கு ஒண்ணும் எடுக்கல அறுபத்தி குழந்தை இல்லாம இருந்தது அதனால் இப்ப திருநீலகண்டருக்கு குழந்தை இருந்ததாவே தெரியல கும்பலிகள குழந்தா தெரிந்தது அப்போதிரிகளை குழந்தை இருக்கிறதா தெரியுது திருமணம் ஆச்சு அப்படியே முடிஞ்சு நாவுக்கரசர் கல்யாணமே இல்ல தீர்ந்து அப்பர் சுவாமிகளுக்கு தான் வீடு பேட்டை பற்றி தெளிவா சொன்னார் நாவுக்கரசர் பூங்கோலூரில் என்ன பெற்றார் என் அறிய சிவானந்த ஞான வடிவேயாகி எண்பத்தோரு வயது அந்த ஞானமே வடிவமாக ஆற்றான் இந்த உடல் இந்த ஊனவன் அமைப்பு நீங்கி ஞான வடிவம் சிவானந்த ஞான வடிவேயாகி என்ன இங்க சென்றார் திருவடியில ஆண்ட அரசு அருகிருந்தார் வீடு பேர் அடைந்தார் கல்யாணமே இல்ல அதனால் இருந்தது நான் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் சொல்றேன் வீட்டுல கூட சண்டை போடுவாங்க என்னன்னு கேட்டா இப்படி சொன்னா உங்களுக்கு மக்கள் மேல ஏதோ கோமா இருக்கும் நினைச்சிருப்பாங்க இல்ல எனக்கு அப்படி ஒண்ணும் இல்ல திருமணம் ஆகி மக்கள் பேர் இருந்தது மகிழ்ச்சி நன்றி பாருகா சொல்லையில் இருந்து இருக்கிற மதுரை ஆதீனம் ரொம்ப அழகான ஆங்கிலம் படித்தவர்கள் ஐயாவது தெரியும் அது மாதிரி இருந்தது மகிழ்ச்சி அதுக்காக இருக்கக்கூடாது சனியம் பிறந்த பெரிய கவலைப்பட்டு பண்ணக்கூடாது நேரி தமக்குதவ பெண் கொடியை பெற்றெடுத்தார் என்று சேர்க்கலா பெருமான் வேண்டுமென்று மானக்கஞ்சார்க்கு ஒரு பெண் குழந்தை பிறக்க அந்த பெண் குழந்தையினால் பெரும்பேறு பெற்றார் அதனால புத்தகம் இருந்தால் தான் புத்தக போகும் இந்தியாதிகளெல்லாம் விடுங்க கவலைப்பட வேணாம் ஆனால் இவர் என்ன இதேதான் கருத்து மனித தூசன் இங்கேருந்து வர்றாராம் அந்த இதில் விமானத்திலிருந்து என்ன நினைத்து கொண்டு வர்றாராம் பெண் பேரதனால் பெரு பேறு இதனா ஒரு பெண்ணை பெற்றாலும் பெறணும் தடாதக மாதிரி பெறணும் ஒரு மாப்பிள்ள கிடைச்சாலும் கிடைக்கணும் சொக்கநாதர் மாதிரி கிடைக்கணும் கவலைப்படாதீங்க இப்போ யாராருக்கு மாப்பிள்ளை இல்லையோ சரிங்களா மாப்பிள்ளை வர்றது சொக்கநாதரா வருவாங்க யார் யாருக்கு வந்து பெண் இருக்குதோ அந்த பெண்ணெல்லாம் தடாதையாவே இருந்து உங்களை காப்பாங்க தொழிலாளர் பானம் கேட்ட பையன் தவறப்படாதீங்க நாங்கெல்லாம் கடந்துட்டோம் இல்லைங்களா இனிமேல் தூரம் கிடையாது அதனால கடக்காதவர்கள் தான் ரொம்ப நீங்க அருமையாக கேட்கணும் ஏன்னா பெண்ணெல்லாம் தடாதகையாக ஆகி மாப்பிளையெல்லாம் சொக்கநாதராக ஆகி அன்புடைய மாமனும் மாமியும் நீ என்று சொல்லி அப்படி இருக்கிற குடும்பமாக வாழும் அப்படி இருக்கும் அதனால நினைத்து கொண்டே வந்தானாம் வந்து பாரு மரபுநிலை ரொம்ப அருமையான ஒரு மரபு நிலை ஒன்று சொல்லப்படுகிறது அந்த மரபு நிலை கொஞ்சம் பாருங்க இப்ப யார் யாரை வணங்குறது பிரச்சினுங்களா எவ்வளவுக்காக திருவிதாபணத்தை சொல்ற பாருங்க இப்ப உண்மையா மாமாவுக்கு தான் யார் வணங்கணும் மாப்பிள்ள வணங்கணும் ஆனா இங்க இருக்கிறது என்ன மாப்பிள்ள யாரு உலகமெல்லாம் வணங்குற பெரிய பெரியவர் ஆனா வர்றது என்னமோ மாமா என்ன பண்றது என்ன பண்றது ரொம்ப அருமையா இந்த இந்த ஒரு பாடலை ஏன் செய்கிறார் அதான் அவற்ற இருக்க பெரிய அந்த நுண்மானுடைய பலம் வெறும் புராணம் பாட்டு போட வேண்டியது என்னப்ப வந்து பாருங்கன்னு இந்த கட்டத்தை சொல்லாமுன்னு சொல்லாம இருந்துக்கலாம் இல்ல வந்தாங்க போனாங்க நீர் ஆனாங்க மங்களம்பாடு ஆயினும் விமானத்திலிருந்து ஏதோ வந்து விட்டார் மலையத்தூச பாண்டியன் இப்ப இங்க யார் இருக்கிறா மருமகம் இருக்கிறார் பக்கத்துல பாப்பா இவங்க பின்னாலே மாமி ஏன்னா மாப்பிளைக்கு முன்னால் நீக்கப்படாது அதனால கொஞ்சம் பின்னால் ஒதுங்கிக்கிறாங்க எப்படி ஒளிய ஒளியில காட்ட மாட்டான் நான் காட்டுறேன் எங்களது இறங்குறது இப்பொழுது பெருமான் கீழே இது மலைத்துவசன் கீழே இறங்கி அந்த அரண்மனையில் இருக்கிறார் எதிரில் பெருமானம் பெருமாற்றி இருக்கிறார்கள் அதன் பின்புறத்தில் இதோ காஞ்சன மாலை அந்த அம்மா இருக்கிறார்கள் மாமி இருக்கிறார் அந்த பந்தா இப்ப யார் யாரை எப்படி அமைப்பு சொல்லப்படுறது இதெல்லாம் சொல்லப்படுகிறது இத்தனையும் வேண்டும் இமக்கியலோடு எம்பாவாய் இல்ல என்ன செய்யார் வந்தான் யார் வந்தாப்போசன் வந்தான் சரணம் பானிவான் முந்தாமூனம் மலை பாண்டியன் என்னங்களுக்கும் போச்சு என்ன பண்றது போக அப்படியே நல்லவேளை நாங்களாம் கல்லூரி விட்டு ஒரு எட்டு ஆண்டு ஆயிடுச்சு காலத்தில் முடியாது ஆயிரம் நடக்கட்டும் இறங்கின அந்த மாப்பிள்ள சோமசுந்தர பெருமா நினைக்கிறான்னு கேட்டா நம்ம மாமா முன்னணமைய வணங்கி விடுவாள் என்று கருதி மாமா தன்னை வணங்கி விடுவாள் என்று கருதி இவர் போய் தெரிஞ்ச மாமா வணக்கம் வணக்கம் வணக்கம் ஏன் என்ன இருந்தாலும் இப்ப எடுத்துக்கொண்ட நாடகத்தின் அவர் மாமா நீ மாப்பிள அல்ல நாடகத்தினால இல்லனா ஆயிரம் வணக்கம் செய்ய வேண்டியதான் மலையத்தோச பாண்டியன் அது வேற விஷயம்